முன்பே குர்பானி பிராணியை அவர் திரும்பவும் அலஹி வசல்ல அவர்கள் குறிப்பிட்டார்கள் அப்போது ஒரு மனிதர் எழுந்து மாமிசம் விரும்பி உண்ணக்கூடிய நாளாகும் இது சதை பற்றுள்ள இரண்டு ஆடுகளை விட எனக்கு விருப்பமான ஆறு மாதம் நிரம்பிய ஆட்டுக்குட்டி ஒன்றும் என்னிடம் உள்ளது என்று கூறி தமது அண்டை வீட்டார்களுக்கும் கொடுக்க வேண்டியுள்ளது பற்றியும் குறிப்பிட்டார் தொழுகைக்கு முன்பே அறுப்பதற்கு மேற்கண்ட காரணங்களால் அவர் அனுமதி கேட்டார் அவருக்கு நபி சல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் சலுகை வழங்கினார்கள் இந்த சலுகை மற்றவர்களுக்கும் உண்டா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை